நற்றினையின் சிந்தனை தொண்டி நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவெளி இலந்தேசி மாணுவல் இந்நாள் சிந்தனையின் தலைப்பு எளிமையிலும் நேர்மை ஆபிரகாம் லிங்கன் வாழ்வில் நடந்த ஒரு சம்பவம் அவருக்கு இருபத்தி நான்கு ஆண்டுகளை நிரம்பியிருந்தது அவர் போஸ்ட் மாஸ்டராக ஒரு இடத்தில் பணியாற்றினார் அந்த தபால் நிலையம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆண்டு மூடப்பட்டது பல ஆண்டுகள் கழித்து தபால் துறையைச் சேர்ந்த முகவர் அந்நிலையத்தின் முன்னாள் போஸ்ட் மாஸ்டராக இருந்த ஆபிரகாம் லிங்கனிடம் கணக்குகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக வாஷிங்டனுக்கு வந்தார் ஆபிரகாம் லிங்கனை சந்தித்தார் அப்போது ஆபிரகாம் லிங்கன் அன்றாட வாழ்க்கைக்கு போராடுகின்ற வாய்ப்புகள் அதிகமில்லாத ஒரு வழக்கறிஞராக இருந்தார் வந்த முகவர் நீங்கள் பதினேழு டாலர் அரசுக்கு தர வேண்டியிருக்கிறது என்று சொன்னார் ஆபிரகாம் லிங்கன் உள்ளறைக்கு சென்று ஒரு பெரிய ட்ரங்க் பெட்டியை எடுத்து வந்தார் அதிலிருந்து மஞ்சள் பரு மஞ்சள் பருத்திப்பை ஒன்றை வெளியே எடுத்தார் அதில் பல ஆண்டுகளாக தொடாமல் பத்திரமாக வைக்கப்பட்டிருந்த பதினேழு அமெரிக்க டாலர்களை எடுத்து அவரிடம் கொடுத்தார் நேர்மை என்பது அவருடைய ஒவ்வொரு அணுவிலும் ஒட்டி கொண்டிருந்ததனால்தான் ஏழ்மையான நிலையில் இருந்து ஒரு உயர்ந்த பதவிக்கு அவரால் வர முடிந்தது அந்த பதவியையும் வெறும் அலங்காரமாக அணிந்து கொள்ளாமல் பலருக்கு நன்மை செய்வதற்காக அவரால் பயன்படுத்த முடிந்தது அநீதிக்கு எதிராக வலிமையாக குரல் கொடுக்க முடிந்தது ஆம் சிந்திப்போம் எல்லா சூழ்நிலையிலும் நம்முடைய நேர்மையை வெளிப்படுத்துவோம் நன்றி